ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் வெள்ளியினுடைய ஆவிர்வாவத்தை ஒரு சரித்திரம் மூலமாக நாம் பார்த்துன்னு வரும் அந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு இந்த வெள்ளிங்கிற வஸ்துவை வேதோக்தமான யாகங்களில் உபயோகப்படுத்தக்கூடாது வேதோக்தமான யாகங்களில் தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லிவிட்டு மேற்கொண்டு அந்த சரித்திரத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது தேவதைகள் புடுங்கரா அக்னிக்கிட்டே இருந்து ஐஸ்வர்யத்தை அப்போது சோ அக்னிரப் பிரவீத் அந்த அக்னியானவர் பேசினார் தேவதைகள்கிட்ட என்ன சொன்னார்னா பாக்யசாணி அத்தவ ஜிதமிதி உங்களுடைய ஐஸ்வர்யம் எங்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதில் நானும் பாகியாக ஆகணும் அதாவது என்னுடைய பங்கும் அதில் இருக்கணும் அப்படி நான் ஆகணும் அதாவது அதிலிருந்து எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறார் அக்னி பாக்யசாணி பாகி நானும் பங்குதாரராக ஆகணும் அந்த ஐஸ்வர்யத்தில் அத்தவ ஜிதமிதி அப்படி நான் ஆனேன்னு உங்கள்கிட்ட நான் இதை கொடுத்துடுறேன் அப்படின்னார் தேவதைகள் உடனே சொன்னால் புனராதேயன் தேகேவலமித்யப்ரூவன்னே அவ்வளோதானே உங்களுக்கும் இதில் பங்கு வேணும்னு கேட்குறேன் தரேன் இந்த ஐஸ்வர்யத்தை நான் கொடுத்தேன்னா இது செலவாயிடும் பதிலாக உனக்கு நிரந்தரமாக பங்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு தேவதைகள் சொல்கிறேன் அப்படிதானே லௌக்கிகமாக கூட சரித்திரம் சொல்கிறது உண்டு ஒருத்தன் பசின்னு வந்தான் அவனுக்கு பழங்கள் ஆத்தில் உள்ள வஸ்துக்களை சாப்பிட கொடுத்தால் பசி தீர்ந்த உடனே கிளம்பி போயிடுவான் திரும்பவும் பசின்னு வந்துடுவான் அவனுக்கு சமைக்க சொல்லி கொடுத்துட்டா எப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்போல்லாம் சமைச்சு சாப்பிட்டுடுவான் நிரந்தரமான வழியாக போயிடும் அப்படிங்கிறது மாதிரி தேவதைகள் சொல்கிற அக்னிக்கிட்ட இந்த ஐஸ்வர்ய்கிறது தீர்ந்து போயிடும் நிரந்தரமான பாகமாக நாங்கள் தரோம் புனராதேயம் தேகேவலமித்யப்ரூவன் புனராதேயம்னு ஒரு கர்மம் நாம் கல்யாணம் பண்ணின்றால் இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அக்னிக்கு விவாக அக்னின்னு பேர் கல்யாணம் பண்ணிண்ட அன்னைக்கு சாயங்காலம் ஔபாசனம்னு ஆரம்பிச்சுக்கணும் அந்த ஔபாசனம் ஆரம்பிச்சுட்டா சின்னா அதற்கப்புறம்தான் அதற்கு ஔபாசன அக்னின்னு பேர் சாயங்காலம் ஔபாசனம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அதற்கு விவாக அக்னின்னு தான் பேர் சாயங்காலம் ஔபாசனம் ஆரம்பிச்சுட்டா சின்னால் அதற்கு ஔபாசன அக்னின்னு ஆறுது அதில் தான் நாம் ஸ்ராத்தங்கள் சீமந்தம் இந்த ஹோமங்கள் எல்லாம் அதில் தான் பண்ணுறோம் அந்த அக்னியிலிருந்து ஒரு பாதியை தனியாக மந்திரம் சொல்லி எடுத்து அந்த அக்னிக்கு நிறையா மந்திரங்களை சொல்லி சக்தியை ஏற்படுத்தி அந்த அக்னியை எடுத்து வச்சிருந்தால் அதற்கு அக்னிஹோத்திர பேர் ஸ்ரௌதா அக்னின்னு பேர் இப்படி அக்னிக்கு உள்ள சம்ஸ்காரங்கள் அதில் இந்த அக்னிஹோத்திரம் ஒருத்தன் எடுத்துட்டு பண்ணுறான் ஆனால் அவனுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையல்ல அதாவது பொருளாதாரத்தில் அவன் உயர்வை அடையலை அப்படின்னா அதற்கேன்னு ஒரு அனுஷ்டானம் இருக்குது அதற்கு தான் புனராதேயம்னு பேர் முத முதல்ல அந்த அக்னியை எடுத்துக்கக்கூடிய அனுஷ்டானம் அக்னியாதானம்னு பேர் அந்த அக்னியாதானத்தை எடுத்துட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு வரான் ஆனால் அவனுக்கு மேன்மையே வரல வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எதுலேயுமே ஒரு மேன்மை அடையலை அப்படின்னா திரும்பவும் அந்த அக்னியை புதுப்பித்து எடுத்துக்கணும் அதற்கு புனராதேயம்னு பேர் அதை தான் தேவதைகள் அந்த புனராதேயம்னு யார் பண்ணுறானோ அதில் நீ மாத்திரம்தான் பாகி உனக்கு மாத்திரம்தான் அதில் பாகம் அப்படின்னு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு தேவதைகள் சொன்ன ருத்னவத் கலுசைத்யப்வீத் யோமத் தேவத்யம் அக்னி மாத தாத்தை சரி அந்த கர்மாக்க அந்த கர்மாவை யார் பண்ணுறானோ அதில் நான் மாத்திரம் பாகியாக இருக்கேன் ஆனால் யார் பண்ணுவாத அந்த கர்மாவை யாராவது நாலு பேர் பண்ணாதானே எனக்கு பாகம் கிடைக்கும் யார் பண்ணுவான்னு கேட்குற ரக்னி அப்போது தெய்வத்தைகள் சொன்னால் உங்கள்கிட்டருந்து நிறையா பலனை அடையணும்னு யார் ஆசைப்படுறானோ அவன் கண்டிப்பாக செய்ய போகிறான் உன்னை வந்து பார்க்காமல் இருக்க முடியாது உன்னை வந்து பார்த்துத்தான் ஆகணும் அப்படிதானே நாம் ஒரு ஆஃபீஸுக்கோ ஒரு பேங்க்குக்கோ போகிறோம்னா முக்கியமான கையெழுத்து வேணும் அப்படின்னா அவரை பார்க்காமல் நாம் அந்த கையெழுத்தை வாங்க முடியாது கண்டிப்பாக அவரை பார்த்துத்தானே ஆகணும் அவரை பார்க்காமல் நாம் இந்த காரியத்தை முடிக்க முடியாதுங்கிற மாதிரி அக்னிக்கு வச்சா உன்னை பார்க்காமல் அவர்களுக்கு மேன்மை வராது அப்படின்னு நாங்கள் ஏற்படுத்துகிறோம் நான் தேவதைகள் அப்படியா சரி அப்படி என்னை யார் வந்து தனியாக அந்த புனராதேயுங்கிற கர்மாவை பண்ணி ஆராதிக்கிறாளோ அவர்களை நான் ரொம்ப உயர்வில் கொண்டு வரேன் ஐஸ்வர்யத்தை நிறைய அவனை கொடுக்குறேன் அப்படின்னு அக்னி சொன்ன அதை வச்சுட்டு புராணம் என்ன சொல்கிறது ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து அப்படின்னு காட்டுறது ஐஸ்வர்யம் நிறையா வேணும் பணங்காசு நிறையா வேணும்னு ஆசைப்படுறவன் அக்னிபாசனம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறது வீட்டில் அக்னியை ஆராதிச்சுன்னு வந்தாலே பொருளாதாரத்தில் கீழே போனவாளுடைய சரித்திரமே கிடையாது உபாசனம் பண்ணுறா ரொம்ப கஷ்டப்படுறான்னு கிடையாது ஏன்னா உபாசனம் பண்ணினால் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் பணங்காசில் குறவே இருக்காது ஆனால் செய்ய வேண்டிய முறையில் செய்யணும் ஏதோ முறையில் செய்துட்டு நான் சரியான முறையில் செய்தேன்னு சொல்லக்கூடாது அதற்கேன்னு ஒரு முறை இருக்குது ஆச்சாரம் இருக்குது அந்த முறையில் அதை செய்யணும் செய்தால் பொருளாதாரத்தில் கீழே போக மாட்டான் அப்படின்னு அக்னி வரமாக கொடுக்குற யார் இந்த புனராதேய்கிற கர்மாவை செய்கிறானோ அவனுக்கு பொருளாதாரத்தில் குறைவே ஏற்படாது நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிறகு அந்த புனராதாயத்தில் யார் யாருக்கெல்லாம் பாகம் கிடைக்கிறதுன்னு இந்த வேதம் மேற்கொண்டு அந்த சரித்திரத்தை சொல்லிண்டு போகிறது ஆனால் இந்த இடத்துல தான் இந்த வெள்ளியினுடைய ஆவிர்வாவம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அக்னியானவர் அழுது அவருடைய கண்ணீர் கீழே கீழே சிந்தி அந்த கண்ணீர் வெள்ளியாக ஆவிர் பவிச்சது அப்படின்னு வேதம் இந்த சரித்திரத்தை காட்டுறது கண்ணீருங்கிறது ஒரு அமங்கலமான வஸ்து அப்படிங்கிறதுனாலே அதிலிருந்து வந்ததுனாலே அது அமங்கலமான வஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே தான் இந்த வானவில் ஆகாசத்தில் அதற்கு இந்திரதனுஷுன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இந்திரதனுஹும் அப்படின்னா வானவில் இந்த வானவில்லை பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் ஏன்னா மேகங்கள் திரண்டு வருது இந்த திரண்டு வர்ற மேகங்கள் மழை பொழியறத்துக்கு தயாராக இருக்குது அப்படி தயாராக இருக்கிற அந்த மேகங்களை காத்து முதலிய பூத்தங்கள் தடுக்கிறது நிறுத்தறது அந்த நிறுத்துற பொழுது வரக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த இந்திரதனுஹுங்கிறது வானவில்ங்கிறது அந்த வானவில் வந்தால் மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிற வழக்கம் அப்போது அந்த மேகங்களில் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜலத்தை கீழே சிந்தும் கீழே விழும் சொட்டு சொட்டு அதிலிருந்து தான் இந்த நாய்க்கொடைன்னு வரும் நாய்கொடைின்னு ஒன்று வரும் பூமி இல்லை காளான்னு வானவில் வந்தால் நாய்க்கொடை நிறையா வரும் பூமியில் பார்க்கலாம் ஆகையினால்தான் நாய்க்கொடை நாய்க்கொடைக்கு அமங்கலம்னு பேர் காளானுக்கு அமங்கலம்னு பேர் அதை தொடவே கூடாதுன்னு சாஸ்திரம் நாய்க்கொடையை தொட்டால் தீட்டு உந்துடும் நாய்க்கொடையை தொடக்கூடாது காளான தொடக்கூடாது ஏன்னா அது மேகங்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறதுனால நாய்க்கொடை அமங்கலமான வஸ்து அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களிலே பார்ப்போம்